அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் தக்க சாதனங்களோடு நல்ல காலத்தையும் தெரிந்து ஒரு செயலை செய்வோமேயானால் செய்ய முடியாதது என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா இல்லை என்பது கருத்து கருவியான் காலமறிந்து செய்யின் அருவினை என்ப உளவோ என்று இந்த குரலை திருப்பி படிக்க வேண்டும் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதற்கான சாதனங்கள் அல்லது கருவிகள் தேவைப்படும் நல்ல காலமறிந்தும் செய்யணும் இவை இரண்டும் இருந்தால் அதாவது கருவியும் காலமும் இரண்டும் இருந்தால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை கருவியாவன கருவின்னா என்ன அர்த்தம் பொருள் இடம் துணை இதெல்லாம் சேர்ந்து தான் கருவி நமக்கு வேண்டிய பொருள் அது செய்யக்கூடிய இடம் நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் துணை முதலியன அப்படிங்கிறது அர்த்தம் திரு வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலே இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது கருவிகள் ஆவன என்று இதை சொல்லுகிறார் மூவகை ஆற்றலும் நால்வகை உபாயங்களுமாம் என்கிறார் மூவகை ஆற்றலுங்கிறது என்னது அறிவு ஆண்மை பெருமை நால்வகை உபாயம் என்ன சாமதான பேத தண்டம் கம்பராமாயணத்தில் ரெண்டு ரெண்டு பத்தொம்போதில் இந்த பகுதியை பார்க்கலாம் ஞான மன்னருக்கு நல்லவர் நோக்கிய காலம் அல்லது கண்ணும் உண்டாகுமோ ஞாலத்தை ஆளுகின்ற அரசன் அதாவது உலகத்தை ஆளுகின்ற ராஜா காலத்தை கண்ணாக கருதி ஒழுக வேண்டும் என்று வசிஷ்ட முனிவர் ராமருக்கு உபதேசிப்பதாக இங்கே கம்பர் காட்டியிருக்கிறார் பதவுரை பார்க்கலாம் கருவியான் கருவிகளோடு காலம் காலத்தை அறிந்து செய்யின் அறிந்து செயல்பட்டால் அருவினை என்ப அரிய செயல் என்பது உழவோ இருக்குமா இருக்காது என்பது கருத்து கருவிகளோடு காலத்தை அறிந்து செயல்பட்டால் அரிய செயல் என்பது இருக்குமா இருக்காது என்பது கருத்து அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்